தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நான்காவதாக திகழ்பவர் மெய்ப்பொருள் நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் நடுநாட்டின் முக்கிய நகரமான திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக வளம் கொழிக்கும் ஊர் ஆகும் இவ்வூரில் அரச குடும்பத்தில் கார்த்திகை மாதம் முத்திரம் நட்சத்திரத்தில் தோன்றியவர் மெய்ப்பொருளாளர் ஆவார் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் அரசராக விளங்கினாலும் தெய்வ பக்தியில் திளைத்து வந்தார் அடியார் அதாவது சங்கம வழிபாட்டை ஒழியவர் அதனால் சிவபெருமானிடமும் சிவனடியார்களிடமும் ஆண்பு கொண்டு மெய்ப்பொருளார் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார் அவ்வேளையில் முத்தநாதன் எனும் அடுத்த நாட்டு மன்னன் நல்லாட்சி புரிந்து வந்த மெய்ப்பொருளாளர் மீது பகமை கொண்டு சேதி நாட்டின் மீது படையெடுத்து தொடர்ந்து தோற்று கொண்டிருந்தான் அதனால் இனி மெய்ப்பொருளாளரை நயவஞ்சாகச் சூற்றியால் தான் வீழ்த்த முடியும் என்று அறிந்து கொண்ட முத்தநாதன் சிவனடியாரைப் போல வேஷம் போட்டு உடைவாளை ஒரு புத்தகக் கட்டுக்குள் வைத்து கட்டிக்கொண்டு செய்தி நாட்டுக்குள் நுழைந்தான் சிவனடியார் போல் வேடம் பூண்டு வந்த முத்தநாதனை அரண்மனை காவலர்கள் வரவேற்று மன்னனிடம் அழைத்து வந்தனர் அப்போது மன்னன் அந்த தன் மனைவியாருடன் தூங்கிக் கொண்டிருந்தார் வெளியே காவலில் இருந்த தத்தன் என்பனிடம் உடனடியாக மன்னனை சந்திக்க வேண்டுமென அந்த போலி சிவனடியார் கூறினார் அதனால் அவனை உள்ளே அனுமதிவித்துவிட்டான் மெய்க்காவல் பணியில் இருந்த தத்தன் அரச படுகரைக்குள் யாரோ வருவதை அறிந்த அரசி போலி சிவனடியாரை பார்த்ததும் தன் கணவர் மெய்ப்பொருளாரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள் பாதி உறக்கத்தில் எழுந்த மன்னன் யார் என்ன வேண்டும் என வினவினார் அதற்கு அந்த யாருக்கும் கிடைக்காத சிவபெருமான் ஊதிய ஆக மா நூல் ஒன்று உள்ளது இதனை நான் வாசிக்க நீங்கள் கேட்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்றவுடன் மெய்ப்பொருளாளர் அச்சிவனடியாரை உயர்ந்த ஆசனத்தில் உட்கார வைத்து தான் பக் பயபக்தியுடன் கீழே அமர்ந்து கொண்டு எங்கே படியுங்கள் ஐயா என்றார் இதுதான் தரும் என கருதி போலி வேடம் பூண்டு வந்த முத்தநாதன் தான் புத்தக கட்டை அழிப்பது போல் அதன் உள்ளிருந்த உடைவாளை எடுத்து அரசனான மெய்ப்பொருளாரை வெட்டி வீழ்த்தினான் அறையில் நடந்ததை ஒருவாறு யூகித்து கொண்ட வாயிற் காவலன் தத்தன் ஆளிரை ஓடி வந்து சிவனடியாரை வெட்ட வாளை உருவினான் குற்றூயாய் கிடந்த மன்னர் சிவனடியாரை பாவம் என்று தடுத்து இவரை நம் ஊர் எல்லை புறத்தில் கொண்டு விட்டு வா என்று கட்டளையிட்டார் அப்படியே தத்தனும் சிவனேடையரே தாக்க வந்த மக்களும் மன்னனின் கட்டளையை கூறி சிவனடியார் ஊர்புறத்தில் கொண்டுவிட்டு திரும்பினான் அதுவரையில் தன்னுயிரை தாங்கிக் கொண்டிருந்த மெய்ப்பொருள் நாயனார் தத்தனிடம் சிவனடியாரை பத்திரமாக அனுப்பி வைத்ததை கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் அவர் உயிர் போயிற்று மெய்ப்பொருளார் சிவனடியார்களிடம் வைத்திருந்த பக்தியை மெச்சி சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அது முதல் மெய்ப்பொருளாளர் நாயனார் என போற்றப்படலாயினார் இதன் மூலம் பக்தியன் ஆழம் போற்றப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்குச் சொல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்